நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு துளிக்காக உங்கள் அலமையிலும் நரம்புகள் எலும்புகள் மலம் பெற திணையை வந்து நல்லா சுத்தம் செஞ்சுட்டு ந வறுத்துட்டு அதை பவுடர் பண்ணி அது கூட தேன் சரி தினை கலந்து ஒன்று அல்லது ரெண்டு ஸ்பூன் தினம் எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா எலும்புகள் நரம்புகள் பலம் பெறும் ட்ரை